நற்கூலி வழங்குவானாக என்று கூறினால் நன்றி கூறி அவரை புகழ்வதில் அவர் அதிகமாக நடந்து கொண்டவர் ஆவார் என்று நபி அணி அவர்கள் கூறினார்கள் இரண்டு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து இது ஹசன் சஹி என திருமதியுமாம் கோருகிறார்கள்